وَإِنَّهُ عَلَى ذَالِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ وَقَالَ أَيْضًا وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ وَقَدَّسَ اللَّهُ الْعَظِيمُ فَقَالَ نَبِيُّنَا مُحَمَّدٌ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ இன்ன இலக்க ஷ আলাইকুম அஸ்ஸஃபர் வலாக்கின ஷ আলাইকুম அன் சுபిత தலகும் દુனிய்யா கமா புத்தித லிமன் كان கபலகும் ஃபதனாஃபஸூஹா சமா தனாஃபஸூஹா ஃபஸூ ஹுலிகத் கும் கமா அஹலகத் ஹும் அல் கமா கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலனைகும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவணைக்கு ஒரு சாபம் ஸலாத்தும் ஸலாமும் இறுதிநபி முகமது அலைஹ் வசல்லம் அவர்கள் மீதும் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாவுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் சாபியாங்கள் தபாவ் முஸ்லிம்கள் மோமியல் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லே அருமை அவ்வாறு சுக அனுபவத்தால் எவைகள் எமது வாழ்க்கையில் அடித்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியே உடைய கட்டளைகளை மதித்து ஏற்றி நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியா நல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுள்ளதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியணையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசூல் செய்து கொள்கிறேன் இத்த குள்வா ஆயுமா ிக அடியார்களே உலகத்தை ஆட்சி செய்த மாமன்னர் அலிசலாம் மரண தருவாயிலே செய்த வசியத்துக்களிலே ஒரு ஆச்சரியமான ஒரு வசியன் சொன்னார்களாம் என்னுடைய ஜனாதாவை கொண்டு செல்லும் பொழுது என்னுடைய இரண்டு கைகளையும் வெளியிலே தொங்க விட்டு கொண்டு செல்லுங்கள் இரண்டு கைகளும் கீழே தொங்க வேண்டும் கேட்டார்களாம் இது ஏன் எதற்காக இல்லை உலகத்தை ஆட்சி செய்த மா நானும் கபருக்கு போகின்ற இந்த உலகத்தில் இருந்து எடுத்துச் செல்லவில்லை என்பதை உலகம் அறிய வேண்டும் உலகத்தையே ஆட்சி செய்தவருக்கே உலகத்துடைய சூசியையும் கொண்டு போக முடியாது வாகனம் நம்முடைய வீடு நம்முடைய காணி நம்முடைய கடை நம்முடைய நம்முடைய ஆடைகளோடு கூட போக முடியாது பிறந்த ஆடை வாங்கி இருக்கா பத்தாயிரம் ரூபாய் பெருமதியான சேட் பத்தாயிரம் ரூபாய் பெருமதியான ட்ரௌசர் ஐயாயிரம் ரூபாய் பருமதியான ஸ்லீப்பர் கண்ணியமானவர்களே இருபத்தையாயிரம் முப்பிரம் பெறுமதியான ஆடை ஐம்பது ஆயிரம் பெறுமதியான ஆடை ஐம்பது ஆயிரம் அல்ல ஐந்து கோடி பெறுமதியான ஆடையாக இருந்தாலும் தான் பயணத்தின் ஆடை பேச இருக்கின்ற தலை புத்தி முகவரை முகவரையாக தான் இந்த நிகழ்வை முன்வைத்தேன் இரண்டாவது நிகழ்வு இதெல்லாம் துனியாவிலே கொடிகட்டி பறந்தவர்கள் மன்னர் அப்துல் மலிக்கு பெண் வருவான் சுரமாண்டமான ஆட்சிக்குச் சந்தக்கார மன்னர் படித்திருப்போமருடைய வரலாற்றை வாசித்திருப்போம் அப்துல் மலிக்கு பெண் வருவான் தக்களாத்துடைய நேரம் நோய்வாய்ப்பட்ட நேரம் ஒரு டோபியை கண்டார்களாம் அவன் இந்த ஆடைகளை தூவைத்து கழுகி பி அவருடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் ஆடை கழுகி காய போட்டு சுத்தம் செய்து பணம் சம்பாதிக்கிற அன்றாடம் கூலி தொழில் அல்லது அன்றாட கைத்தொழில் நாடு நிலை ஆட்சி செய்த மன்னர் சக்கராத்துடைய நேரம் இறுதி சருவாயிலே அந்த டோபியை பார்த்து ஒரு ஆதங்கத்தை வெளியிட்டார்களாம் நானும் இந்த டோபி போன்று அன்றன்று சம்பாதிக்கின்ற ஒரு சாதாரண தொழிலாளியாக வாழ்ந்திருக்கக் கூடாதா எப்படிப்பட்ட உலகம் இதுதான் துணியா ஞானம் பிறக்கும் சக்கராத்தில் அது காலங் கடந்த ஞானம் திரவணத்தும் பிறந்தது ஞானம் பல பிறந்தது அன்பானவர்களே என்னுடைய தலைப்பு என்ன தெரியுமா இன்று சகல பிரச்சனைகளுக்குமான காரணம் இரண்டு நபர்கள் ஒரே குடும்பத்தில் இரண்டு சாரார் அது சகோதரர்களுக்கு இடையிலே அது மச்சான்மாருக்கிடையிலே அது வியாபார கூட்டாளிகளுக்கு ஒரே ஊருக்குள் இரண்டு குழுக்களுக்கு இரண்டு கட்சிகளுக்கு இரண்டு நாடுகளுக்கு எல்லா பிரச்சினைக்கும் ஆணி வேணியா துனியாவுடைய மோகம் துனியாவுடைய பேர கட்டணம் ஒருவரோடு கோபமாக இருக்கிறோம் என்றால் அவருடைய பின்னணி ஒருவே நான் பகை அந்த பகையின் பின்னணி தீன் துணியா ஒருவோடு முகம் பார்ப்பதில்லை அவர் சொல்லாதது அவருடைய முகத்தை நான் பார்ப்பதில்லை அவருடைய ஈமான் இல்லை அவருடைய பாவத்தில் வாழ்கிறார் நான் சொல்வதை கேட்க இவரை அல்லாவுக்காக வேண்டி நான் பேச அமர்விக்கப் போகிறேன் மனைவியோடு கணவன் குழம்புவது கணவனோடு மனைவி கொழம்புவது பெற்றோர் பிள்ளைகளோடு பிள்ளைகள் பெற்றோர்களோடு சகோதர சகோதரியோட சகோதர சகோதரர்களோடு எல்லா பின்னணி துணியாவுடைய மோகம் இவர் நகைத்தரவில்லை டாட்டாவுக்கு கொடுத்தால் நகைத்தரவில்லை சங்கத்திக்கு கொடுத்தால் நகைத்தரவில்லை தம்பிக்கு கொடுத்தால் நகைத்தரவில்லை அவரை கண்ணியப்படுத்தால் என்னை கண்ணியப்படுத்தவில்லை அவரை அழைத்தார் என்னை அழைக்கவில்லை அவரை பொறுப்பாக்கினார்கள் என்னை பொறுப்பாக்கவில்லை அவரை மேலையில் ஏற்றினார்கள் என்னை ஏற்றவில்லை எனக்கு சதாம் சொல்லவில்லை எனக்கு செலவு அவசரத்துக்கு எனக்கு உதவவில்லை இதுதான் என்று பிரச்சனைகளுடைய பிரதானமான காரணம் துனியா உள்ளத்திலும் பதிந்து மூளையே மாற்றி செய்வது கண்ணியவாள்களே எப்படி வாழ வேண்டும் எப்படி பயணிக்க வேண்டும் எப்படி கையாள வேண்டும் ஏராளமான சான்றாக இருக்கின்றன யாரு தான் மன நிறைவோடு மோசாகினார் மார்ஷா அல்லா வைத்த அடைந்து விட்டேன் லட்சியத்தை எம்பிஷனை பண்ணிவிட்டேன் மன நிறைவோடு மூத்த சக்கரத்தில் ஓரோட பேசி பாருங்களேன் இன்னும் அவர் அடைந்தது என்றால் ஐயாயிரம் வைத்திருப்பார் மேலெண்ணங்களே இன்னும் பிள்ளைகளை திட்ட விட்டு போவார் இதை அடைய பாருங்கள் அந்த காணியை வாங்க பாருங்கள் பக்கத்து கடையையும் வாங்க பாருங்கள் வீட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக பாருங்கள் யாருதான் மனநிறைவோடு மூர்த்தாகினார் அவர் குரானில் சத்தியம் செய்து சொன்னாலும் துணியாவை அப்படி வைக்கவில்லை அவர் பொய் சொல்லிவிட்டு தான் உத்தாகிறார் துனியாவிலே யாரும் மன நிறைவு காண முடியாது அது அப்படிப்பட்டதுதான் துனியாவிலே மனநிறைவு கண்டார் என்றால் அவர் சொல்வது பொய் அவர் காபத்தில்லாது சத்தியம் செய்தாலும் சரி காபத்தில் பக்கத்தில் சத்தியம் செய்தாலும் சரி துனியா அப்படிப்பட்டதல்ல மனிதனை திருப்திப்படுத்துகின்ற அமைப்பிலே துனியாவை எல்லாம் படைக்கவில்லை ஒன்றை கிடைத்தால் இன்னொன்று வேண்டும் வேண்டும் சூவியிருக்கிற வேண்டும் மில்லியனா ஒன்றது இரண்டு ஏக்கரா பத்து ஏக்கரா 10 ஏக்கராக்க வேண்டும் மாதம் ஒரு லட்சமா இரண்டு லட்சம் வேண்டும் பேராசையை தூண்டக்கூடியதுதான் துனியா ஆதமுடைய மகனுடைய வாயை வயிற்றை மண்கா நிறைக்கும் என்றார்கள் கபருக்குள் கோபம் வரைக்கும் பேராசை இருக்கும் இதெல்லாம் சொல்கின்ற உண்மை நபி அவர்கள் சொல்லிக்காட்டிய உண்மைகள் கண்ணியமாக இந்த துனியாவுக்குத்தான் இவ்வளவு சண்டை சச்சரவு போட்டி பொறாமை வெட்டு கொத்து சேவலப்படுத்துவது மட்டம் தட்டுவது புறம் பேசுவது தோல் மூட்டுவது எல்லாவற்றுக்கு பின்னால் துணியா அவனை கீழே போட்டால் வரலாம் அவனை வெட்டினால் நான் வாழலாம் நான் உயரலாம் எழும்பலாம் எல்லா விடயங்களுக்கு மத்தியிலே ஆட்டி படைக்கின்ற பல ரூபங்களிலே உருவெடுத்திருக்கின்ற இந்த துணியா நம்மை கபருக்கு போகும் வரைக்கும் ஏமாத்திக்கொண்டே இருக்கும் கூடுதலாக சம்பாதிப்பது கூடுதலாக அடைவது கூடுதலாக பெருக்கிக் கொண்டே செல்வது உங்களுக்கு எந்த அளவு என்றால் அல்மகாபில் நீங்கள் செல்லும் வரைக்கும் அதிகரிக்க வேண்டும் பெருக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் முன்னேற வேண்டும் என்ற ஆசை உங்களை பராக்காக்கிவிட்டது பராக்காக்கிவிட்டது வினியோக்கல்ல சொல்கின்ற பல உதாரணங்கள் பல உதாரணங்கள் அது ரொம்ப நிறக்கிய தஞ்சர் போன்றது பயிர் பச்சைகளோடு சேருகிறது பயிர் பற்றைகளை முறையீர்கின்றது அந்த பயிர் பற்றைகள் அறுவடை சீராக அமைந்தாலும் பரவாயில்லை ஆட்சி விடுகின்றன அறுவடை செய்ய நெருங்குகின்ற பொழுது குல்லா நிறுத்திவிடும் நோய் பிடித்து விடும் அப்படியே பதறிகளாக மாறிவிடும் ஒரு நெல்லுக்குள்ளும் அறுசரிக்காத அளவு அப்படியே பதறுகளாக ஆகுவது துனியாவுடைய உதாரணம் என்றார் அவர்கள் குப்பைகள் கொத்தப்படக்கூடிய ஒரு இடத்தை சாண்டி சென்றார்கள் அந்த குப்பையிலே காது குப்பையான அது கட்டக்காது அது மதிப்பற்ற ஒரு ஆடு பெருமதி இல்லை உயிரோடு இருந்தாலே பெருமதி இல்லை கட்ட கால சொல்வார்கள் அது செத்து பிணமாக இருக்கிறது அந்த ஆடு அந்த ஆற்றின் செத்த பிணம் காட்டு கேட்டார்கள் யாராவது உங்களில் இவர் ஒரு திருகத்துக்கு வாங்குவீர்களா ஒரு திருகம் ஒரு திருகம் கொடுத்து இந்த ஆட்டின் பிணத்தை வாங்குவீர்களா யார் சொல்றதா உயிரோடு இருந்தாலே அதற்கு விலை குறைவோ செத்த ஆற்றை ஒரு திருகம் கொடுத்து யார்தான் வாங்குவார் சொன்னார்கள் இதுதான் துனியா அல்லாவின் பார்வையில் துனியா இந்த செத்த உயிரோடு இருந்தாலே விலைமதிப்பற்ற இந்த ஆட்டுக்கே ஈடாகாது லஹாக்கி போன சுசியா நபி அல்லவர்கள் சாப்பிட தயாராக இருக்கின்ற பொழுது கேட்ட நபி அவர்கள் என்ன என்ன சாப்பாடு கரையும் இருக்கிறது பாலும் இருக்கிறது சாப்பிட போகிறேன் உணவாக அதை உட்கொண்ட பிறகு அதனுடைய முடிவு என்னவாகும் அந்த சாப்பாட்டின் முடிவு என்ன தெரியும்டையும் வெளியாகும் அவர்கள் ஜீரணித்து அது கழிவாக வெளியாகிறதே அந்த வாக்கை தெளிவாக வராவிட்டாலும் இந்த உணவின் முடிவுதான் அந்த கழிவுதான் இந்த துணியா பார்வையில் மனிதன் சாப்பிடுகின்ற உணவுடைய கழிவும் அந்த கழிவை நான் வெளியாகிவிட்டு சுத்தம் செய்ய வேண்டும் இதுதான் துனியாவுக்கு ஒப்பான அல்லாவி பார்வையில் துனியா இதை கேவலமானது யாருக்கு இது துனியாவுடைய மோகம் உள்ளவர்கள் துனியாவுடைய போட்டு பொறாமை உள்ளவர்கள் துனியாவை தலைக்கு மேல் வைத்து ஆடுகின்றவர்கள் அவர்கள் தன்னுடைய படுக்கையில படுத்து உறங்கி எழுந்து அமர்கிறார்கள் அது நாடுவர்கள் உங்களவர்கள் நகைவில் இருந்து உட்கார்ந்தவுடன் அவருடைய படுக்கையுடைய பாயுடைய அடையாளம் எல்லாம் ஏனையில் பதிந்திருந்தனர் நிறைக்கப்பட்ட அந்த படுக்கை இனத்தை ஒரு நிகழ்வில் உங்கள கண்கலங்கிறார்கள் யாரும் சொல்லலாம் ரோம் நாட்டு மன்னர் பாரசீக மன்னர் இப்படியான கைசர் கிசரா இப்படியான இஸ்லாத்துடைய விரோதிகள் நல்ல வசதியாக வாழ்கிறார்களே உங்களுடைய நிலைமை படித்த படுக்கையுடைய அடையாளம் எல்லாம் உடம்பிலே அச்சாக பதிந்திருக்கிறதே ஏனியா சொல்ல இப்படி நீங்கள் வாழ வேண்டும் இப்படி சிரமத்தோடு வாழ வேண்டும் சாதாரணமாக வாழ வேண்டும் நாம் மற்ற நிகழ்வில் உங்களுக்கு ஒரு பஞ்சால் ஒரு மெத்தை ஒரு பஞ்சு மெத்தை உங்களுக்கு நாங்கள் தயார் தரவா தைத்து தரவா ஏற்பாடு செய்யவா சொன்னார்கள் மாறி வழி துணியா எனக்கும் துனியாவுக்கும் என்னப்பா தொடர்பு என்ன நெருக்கம் இருக்கிறது நான் துனியாவிலே எப்படி தெரியுமா ஒரு பயணம் செய்கிறார் ஒரு மனிதர் இடையிலே ஒரு மரத்து கட்சியிலே இழைப்பாருகிறார் மரத்துக்கட்சியிலே ஓய்வெடுத்துவிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் இது போன்றுதான் மறுமை பயணத்திலே துனியாவிலே ஒரு இழப்பாருகின்ற ஒரு மரம் போன்றுதான் துனியாவுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறேன் கண்ணிய மாணவர்களே ஏராளமாக இருக்கிறது சில விடயங்களை நான் சுட்டுக் துனியாவிலே துனியாவுடைய விடயங்களை அனுபவித்து வாழ்த்து அனுப்பியிருக்கிறார் கப்பல் நீரிட செல்லும் பொழுது கப்பலுக்குள் நீர் வராமல் பயணிப்பது போன்றும் கண்ணியமானவர்களே நாம் துனியாவிலே புலம்புகின்ற பொழுதும் வியாபாரிகளாக பட்டதாரிகளாக அதிகாரிகளாக துனியாவுடைய அமைப்பிலே நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் துனியா நம்முடைய உள்ளத்துக்குள் பதியக்கூடாது நம்முடைய உள்ளத்தை தொடடாது நம்முடைய சிந்தனையை மயக்க கூடாது மோகம் எந்த துறையில் பிடிக்குமோ அந்த துறையில நாம் அல்லாவை சந்தோஷப்படுத்த முடியாது எல்லா காலங்களிலும் இரண்டு ஸ்டார்கள் இருப்பார்கள் ஈமானோடு சக்குவாவோடு துனியாவுடைய விடயங்களை துனியாவை அல்லாவுக்காக அல்லா அல்லாஹைய திருப்தியோடு சம்பாதித்து அல்லாவுடைய திருப்தியான வழிகளிலே செலவழித்த ஒரு கூட்டம் துனியாவுடைய நியமசிக்காக ஒரு இன்வெஸ்டாக அதை ஆசிக்கொண்ட கூட்டம் அவர்களே அல்லாஹ் புகழ்கிறார் இன்னமொரு சாரார் துனியாவுடைய விடயங்களிலே மூழ்கியவர்கள் துனியாவை கட்டிப்பிடித்து அதை விட்டும் பிரியாமல் கபரு வரைக்கும் செல்வது போன்று ஆசையோடு பேராசையோடு மேலெண்ணங்களோடு வாழ்ந்த ஒரு கூட்டம் அவர்கள் கண்ணியமானவர்களே அந்த துணியாவுடைய உடயங்களை வைத்து அல்லாவுடைய கோபத்தை சம்பாதிப்பார்கள் அந்த துனியா அவர்களுக்கு அழிவுக்கு காரணமாக அமையும் அந்த துணியாவுடைய அந்த துறை அவர்களுடைய கேவலத்திற்கு காரணமாக அமையும் எல்லா காலங்களிலும் இருந்தார்கள் உலகத்திலே பல துறையிலே துனியாவுடைய அமைப்பிலே இரண்டு பகுதியர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பொருளாதார துறையில் கனிமலை குரானும் ஏராளமான நிகழ்வுகளை சொல்கிறது துனியாவை வைத்து பெருமை பேசியவர்கள் அழிந்தார்கள் துனியாவை வைத்து தன்னை பீச்சிக்கொண்டவர்கள் நஷ்டமடைந்தார்கள் அந்த துனியாவும் லொஸ்டாகியது அவர்களுடைய வாழ்க்கையும் நஷ்டத்தில் முடிந்தது மாறாக அல்லா தந்திருக்கின்ற கொஞ்ச வருமானமாக இருந்தாலும் சாதாரணமான துணியாவுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் இறைவனை அல்லாவை திருத்திப்படுத்தி வாழ்ந்தவர்கள் அல்லாவுடைய சந்தோஷத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களை அல்லாஹ் குரானிலே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறார் அதோட நிகழ்வுதான் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரா சூரத்திற்காக இரண்டு பேருடைய உரையாடலே அல்லாஹ் இரண்டு சகோதரர்கள் ஒருவர் பணக்காரர் காணிபூமிக்கு சொந்தக்காரர் இன்னும் ஒருவர் ஒரு சில பிராணிகள் மிருகங்களுக்கு சொந்தக்காரர் அவர் பணக்காரர் இவர் ஏழை அவரோடு ஒப்படும் பொழுது இவர் இலை நான் அவன் தம்பியும் விடயுக்கமா சொல்கிறேன் எப்பொழுது நே கண்ணியமார்களே துணியாவுடைய எந்த விடயத்தை வைத்தோம் நமக்கு தலக்கணமோ பெருமையோ ஆடம்பரமோ வரக்கூடாது ஆடம்பரமோ வரக்கூடாது உங்களுடைய உண்மைத்துக்கு இரண்டு மனிதர்களுடைய நிகழ்வை உதாரணமாக சொல்லிக்காட்டுங்கள் அதிகமாக ஜன்னத்தை ஆனால் இருவரில் ஒருவருக்கு இரண்டு திராட்சை தோட்டங்கள் எப்படிப்பட்ட வளம் என்று ஒரு சாம் என்று பாருங்கள் இரண்டு திராட்சை தோட்டங்கள் இரண்டு நடுவில் அதற்கு வெளியே அதை சூழ ஈச்சமர தோட்டம் அந்த இரண்டுக்கு மத்தியில் ஈச்சமரத் தோட்டத்துக்கும் சராட்சை தோட்டத்திற்கு மத்தியிலே வயல் நிலம் மூன்று வகையான விவசாய துறைகள் ஒன்று ஈச்சமரம் இன்னும் ஒன்று திராட்சை தோட்டம் கண்ணி மாணவ இரண்டுக்கும் மத்தியிலே பயிர் நிலம் ஜர்னா நகராஜ்லா ஸரா நடுவிலை பயிர் நிலங்கள் எல்லாமே வரதாந்த குறைவால் அறுவடை கொடுக்கும் நல்ல அறுவடை நஷ்டம் இல்லாத அறுவடை அதேபோன்று அந்த ஈட்டமர சிராட்சி மரம் மத்தியிலே நாங்கள் ஆறு ஒரு ஆரையும் நீர்வளம் நான்கு வகையான இரண்டுக்கு மத்தியில் ஆரோட இச்சமரம் திராட்சை தோட்டம் பயிர் நிலங்கள் இவர் அல்லாவுடைய திருப்தி இல்லாத ஒரு பணக்காரர் அவருடைய பணத்தை வைத்து தன்னை பீட்டிக் அவர் பணத்தை தனக்கு ஒரு கௌரவமாக பார்த்தவர் அந்த பணம் அவருடைய மூளையை மயக்கியிருந்தது உள்ளத்தை மறுமையை விட்டும் இருந்தது வருமானம் நல்ல வருவாய் அவருக்கு இருந்தது சகோதரனை பார்த்து சொந்த தங்கியை பார்த்து அந்த நானாவை பார்த்து அந்த அக்ஸரும் நான் பெரிய பணக்காரன் நான் உன்னோட பெரிய பணக்காரன் அப்பா நான் பணவளம் உள்ளவன் மனிதவளம் உள்ளவன் மேன் பவர் மனிதவளம் இரண்டையும் வைத்து அடித்தார் இவர் பணக்காரர் என்பதனால் சீனிக்கு எறும்பு வருவது போன்றும் அவருடைய எல்லாவது எச்சிலை போட்டால் ஈமைப்பது போன்றும் சிலர்கள் அவருக்கு அவருடைய வாழைப்படித்து தொங்கிக் கொண்டிருந்தார்கள் அவரும் பண சேமன் பேசினார் எனக்கு கைது காலகம் ஆன் இருக்குது ஆன் இருக்குது என்னை கண்ட மண்டியிருக்கிறது என்னை கண்ட கைகட்டணிக்கு ஆறு இருக்கிறது எல்லா வேலைகளுக்கும் எடுப்படைகள் இருக்கிறார்கள் மனிதவரம் உள்ளவன் கண்ணியமார்களே ஒரு நாள் அவருடைய அறுவடை ஆர்ப்பாட்டத்துக்கு அமைவார் அநியாயம் அளித்தவராக அல்லாவை மறந்தவராக மண்டை கடிச்சல்வர்கள் துணியா வந்த மண்டை கடிச்சி அப்படி மண்டை கடிச்சவன் துனியாவின் போதையில் வாழ்ந்தவன் போதை வசை பற்றி பேசுகிறோம் அந்த போதை உள்ளவர்களுக்கு என்ன மருந்து செய்வது போதைவசு பாதிப்பவர்கள் பாவனையில் தவறு இவர் எந்த பாவனையும் இருக்காது ஆனால் துனியாவுடைய போதை இருக்கும் சோட்டத்துக்குள்ள போகும் பொழுது சொன்னான் பெரிய நினைப்போடு பெரிய பேலன்ஸ் எல்லாம் பார்த்து கடை எல்லாம் பார்த்து காணி பூமி பார்த்து பெருமைச்சு விடுவது போன்று நான் தான் நினைக்கல்ல ஏந்த இந்த தோட்டங்கள் எல்லாம் லொஸ்டாகமண்ட்டு பெருமையோடு பேசுவார்கள் நானே பத்து பரம்பரை அல்ல நூறு பரம்பரைக்கு சொத்து சேர்த்தாச்சு நினைவோடு பரம்பரைக்கு சொத்து சேர்த்தாச்சு என்று பேசியோ பேர் வெளிநாடுகளிலே கூலி தொலை செய்கின்றம் கோடிக்கணக்கான வாகனம் ஓட்டியவர்கள் ஐரோப்பா நாடுகளிலே மோட்டோ பைக்கிலே டெலிவரி பாய வேலை செய்கின்ற காலம் கோடிக்கணக்கில் பெருமதியான வீட்டிலே பெருமையோடு வாழ்ந்தவர்கள் நூறு திருகத்துக்கும் ஐம்பது திருகத்துக்கும் ஷேர் பண்ணி ரூமில் இருந்து கூலி தொழில் செய்கின்ற தகி ஓட்டுகின்ற காலம் தலக்கணம் பரட்டும் கொம்பு முளைத்தால் உடையும் அகங்காரம் வந்தால் முகங்குப்பல்ல பரக்காமல் ரூபு வராது ரூபு தெரியாது நான் இந்த நினைக்கல இந்த தோட்டம் அஸ்தாவம் உண்டு கண்ணியமானவர்களே பெருமை வார்த்தை து கேட்டு விட்டு போய் விமர்சிப்பது தன்னை செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டினால் தந்தை கொண்டு பேசித் திரிவது இப்படியா சொல்வது இப்படியா பயன் பண்ணுவது உண்மை உரைக்கும் என்ன காலத்தில் ரசூர் மார்கள் ரவிமார்கள் என்ன மருமை ஒன்று விசாரிப்பான் துணியா தந்த நியமத்துக்களை பற்றி காலங்களை தர்மங்கள் செய்ய வேண்டும் மக்களுக்கு உதவ வேண்டும் அல்லாவை மறந்து ஆடக்கூடாது என்றெல்லாம் புத்திமதி சொல்லி இருப்பார்களே யாரும் நான் என்ன நினைக்கல கியாமத்தினாலொன்று வருமெண்டு நான் நினைக்கல கியாமத்து நாள் ஒன்று ஒன்று அவர் யாரென்றே குரானில் வரவில்லை இரண்டு சகோதரர்கள் இன்னொரு ஊரில் எமனில் இருந்த ஒரு பணக்காரன் வலைருதி ரத்து கிட்ட போனாலும் இதை விட சிறந்தலனை கிடைக்கும் நினைச்சு கொண்டிருக்கிறேன் நான் இதை விட சிறந்த கிட்ட கிடைக்கும் தக்குவா இல்லை அல்லாவுடைய பயம் இல்லை துணியாவுடைய வாழ்ந்து கொண்டு என்பது என்னவென்றிய பேச்சு ஒழுங்காக விளங்கினால் வாயொலம்பிய வார்த்தை தானது பேசுவது போன்று பேசுகிறார் அல்லாவுடன் இதை விட சுரந்தது கிடைக்கும் எனக்கு சக்கா சதக்காக்களை கொடுத்து பேணலாக வாழ்ந்தவர் போன்று சுரந்த தங்கமிடம் கிடைக்கும் உடன் பிறந்த சகோதரன் பெருமையிலே அகங்காரத்திலே சலக்கணத்திலே துணியாவை பார்த்து பெருமூக்கி விட்டுக்கொண்டு மறுமையை மறந்து கியாமத்தை மறந்து கபிரை மறந்து பேசுகின்ற சகோதரர் சொன்னார் ார் புத்தி சொல்கிறார் அக்கலக்கம் இன்சூரா அடிப்படையை ஞாபகப்படுத்துகிறார் அடிப்படை பழத்தை மறக்காது ஆரம்பத்தை மறக்காது இந்த சம்பளம் கொடுக்கிறோம் பத்து வருடங்களுக்கு சம்பளம் எடுத்ததை மறக்கக்கூடாது என்ன மூடைகள் நம்முடைய இறங்குகின்றன கோலியன் போர்டு இறக்குகிறோம் இருபது வருடங்களுக்கு முன்னால் மூடை இறக்கியதை மறக்கக்கூடாது நாட்டாமை வேலை செய்ததை வைத்திருக்கிறோம் பதினைந்து புஸ்டைக்கிளில் விட்டு தெரிந்ததும் வாகனம் கிடைத்திருக்கிறது பத்து வருடங்களுக்கு முன்னால் பஸ் ஹால்டிலே பஸ் காத்திருந்ததை மறக்கக்கூடாது அன்பாளர்களே கழகம் இன்சோரா உன்னை மன்னால் படைத்த அல்லாவை புறக்கணிக்கிறாய் மண்ணாலும் இந்திய மண்ணுடைய அடிப்படை இந்திரியா இந்திரிய துளியால் உன்னை படைத்த அல்லாவை மறந்து பேசாதே சும்ம சௌவாக்க ரஜுலா சிங்க நல்ல சீரான ஒரு மனிதராக உருவமைத்த அல்லாவை ரப்பை மறந்து பேசாதே ரையும் இக்க மாட்டிமான புத்தி நல்ல புத்திமதி சொன்னார்ணக்கெடுக்கவில்லை அத ஏற்றுக்கொள்ளவில்லை அதை குறைக்கணிப்பார் அதுக்கு அடுத்த சொன்னார் வலவுலாய் தகல்த்த ஜன்னத்தை நுழையும் பொழுது மாஷா நுழை பெரிய ஆள் மாறி பேசிக் கொண்டு போகாது இது பெரிய வருமானம் பெரிய இன்கம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பேசாதே தலைக்கணத்தில் சொல்லி கொண்டு போடியும் அல்ல நாடிய தந்தான் அல்லாவுடைய நாட்டப்படி கிடைத்த பாக்கியங்கள் என்று சொல் இல்ல ஆற்றலும் சக்தியும் அதிகாரமும் திறமையும் எனக்கு கிடையாது அல்லாவுடைய உதவி இல்லாமல் என்று சொல்வத்தை குறைந்த சாதாரண மனிதராக குறைந்த வருமானம் உள்ளவராக ஏழையாக பார்த்தாலும் அல்லாஹ் எனக்கு சிறந்த போதுமானவன் சம்பவம் தொடர்கிறது அறுவடையினால் தோட்டத்துக்குள் போனான் கனியமானது அறுவடை செய்துவிட்டு அடுத்த முறை விதைப்பதற்காக அந்த பலன் சரிக்கின்ற அப்படியே எரித்து விடுவார்கள் நெருப்பால் மீண்டும் அந்த வயலை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ற வயலிலே அந்த தோட்டம் அப்படியே அறுவடை நாளிலே ஒரு வானத்திலிருந்து ஒரு நெருப்பு காற்று வந்து இடி விழுந்துன்னு சொல்வார்களே என்ன நெருப்பு தான் வரும் அப்படியே தோட்டத்துக்கு இடி அந்த தோட்டம் அப்படியே கருகி அப்படியே ஒரு கனி ஒரு பலவர்க்கம் ஒரு விதை பயிரை அறுவடை செய்ய முடியாமல் கனியை அறுவடை செய்ய முடியாமல் அதுக்கு பின்னால் கையை புரட்டி புரட்டி அநியாயம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணினேன் எவ்வளோ செலவழித்தேன் எவ்வளோ கட்டிகள் போட்டேன் கையை இப்படி புரட்டி புரட்டி புரட்டி அநியாயம் அநியாயம் அப்படி தலைகீழாக தோட்டம் ஒரு நிமிடம் உறவினாடியில் தலைக்கணம் பெருமை மோகம் துனியாவுடைய போதை வெறுங்கையோடு மாறினான் இது பலருக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் நான் இந்த விடயத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன் முடிக்கிறேன் கண்ணியமான எந்தெந்த நிலைமைகள் எல்லாம் தந்திருக்கிறானோ அந்த நிலைமைகளை மருமைக்கான முதலீடாக மாற்றிக் கொள்வோம் அதை வைத்து எப்படி நிரந்தர வாழ்க்கையை தயாரிப்பது அதை வைத்து நம்முடைய உறங்கும் அறை பெட்ரூமையும் அலங்கரிக்கலாம் நம்முடைய பெட்ரூமில் ஏசி போடலாம் பஞ்சனை மெச்சைகள் வாங்கலாம் பெருமதியான படுக்கைகளை போடலாம் பெருமதியான ரூம்செட்டுகளை போடலாம் நடுத்தரமாக தேவைக்கேற்றவாறு பாதிப்பை தளவல்ல ஆடம்பரமாக இருக்கும் என்றால் அங்கே கவரை அலங்கரிக்க கிடைக்காது இங்கு கண்ணியமான எங்க போனாலும் ஏசி எங்க போனாலும் அவருக்கு கூழ் எங்க போனாலும் அவருக்கு வெயில் படாது இங்கு அதிலே அதிலே கவனம் செலுத்தி அழைந்து தெரிந்து சொல்கை கிடையாது குரான் கிடையாது ஜிக்காது ஹஜ் கடமை ஹஜ் கிடையாது பிராஞ்சுக்கு மேல் பிராஞ்சு கண்டுகொண்டு போகிறார் வியாபாரத்தை விளையாடி செய்து கொண்டு போகிறார் ஹஜ்மில்லை சதுக்காவும் இல்லை சமூக பணிகளும் இல்லை ஏழைகள் அனாதைகள் விதவைகள் யாருக்கும் உதவாமல் அவர் பணத்தை பறிக்கொண்டு போனால் அங்கு மக்சரிலே வியர்வையில் மூழ்க தேவைப்படும் இங்கு நல்ல வழிகளா இங்கு நட்பணிகளா அங்கு கீழே நிழல் கிடைக்கும் மக்சர் மைதானத்திலே அரிசிக்கு கீழே நிழல் பெறலாம் இங்கு கணிமானவர்களே சில்லு முள்ளு கில்மால் கடத்தல் இல்லீகல் எல்லா விடயத்தையும் எப்படியோ பணக்காரன் என்று பேரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் யாருடைய பரிசு யாருடைய போட்டு யாருக்காவது வயிற்ற அடித்து யாருக்காவது நஷ்டத்தை கொடுத்து நான் வாழ வேண்டும் நான் வளர வேண்டும் கள்ள தயாரிக்க வேண்டும் லஞ்சம் கொடுக்க வேண்டும் எல்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி தன்னுடைய அந்த பொசிஷனை தன்னுடைய ஸ்டேட்டஸை பாதுகாப்பார் யார் துனியாவுடைய போதை அடித்தவர் அவருக்கு நடக்கும் அங்கு நல்லவர்களுக்கு இங்கு கணக்கு ஒழிக்கலாம் ஒழிக்கலாம் வருமான வரிக்கு காய்ச்சாமல் மறைத்து செய்யலாம் இல்லீகலாக செய்யலாம் அந்த கவலையை செய்யலாம் திரைமறைவில செய்யலாம் கருப்பை வெள்ளையாக மாற்றலாம் மணிவாஷ் பண்ணலாம் பிளக் மணியை வைட்மணியாக மாற்றலாம் எல்லா தில்லி முள்ளுகளையும் செய்து பெஜ்ரோவிலும் ஆடம்பர வீட்டிலும் வெளிநாட்டு பயணங்களும் ஆடம்பர வீடுகளும் வீடுகளும் ஆடம்பர பயணங்களும் ஆடம்பர வாழ்க்கையும் வாழலாம் கணக்கு வழக்குகளை அங்காங்கு ஏதோ சென்றுமொழி செய்து காட்டிவிடலாம் நம்முடைய வாழ்க்கையின் கணக்கு வழக்கு அந்த ஏடு மூன்று வகையாக கொடுக்கப்படும் ரிப்போர்ட் கொடுக்கின்ற நம்முடைய வாழ்க்கையின் ரிப்போர்ட் கிடைக்கின்ற நிகழ்வில் மூன்று சாரா நூற்றி தளபதி வழக்களத்திலே அவர் அவர்கள் சொவாதிகள் நூத்தி ஹிமாலி இடக்களத்திலே ஏடு அவர்கள் நரகம் மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் வழக்கலமும் அல்ல இடக்கரமும் அல்ல முன்பக்கமே இல்லை அவருடைய முகத்தை கூட பார்ப்பதை கல்லாத இருப்பார் பின்பக்கம் கொடுப்பான் பின்னுக்கு போட்டு எடுத்துக்கோ முகத்தையும் காட்டினாலே கண்ணியமன் எந்த கூட்டத்திலே சேருவோம் வளக்கரத்தால் கண்ணியமாக அழைத்து கௌரவமாக தருகின்ற அந்த கூட்டத்திலே சேர வேண்டுமா துனியா தலை கடிக்க கூடாது உள்ளத்திலே பதியக்கூடாது போட்டி பொறாமைகள் துனியாவிலே வரக்கூடாது ஆசா பாசங்களுக்கு அடிப்படையக்கூடாது பொருளாதார ரீதியான மார்க்கட் கடுமைகளை நிறைவேற்ற வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே பேசிய விடயங்கள் சில விடயங்களை தாமதித்து ஆரம்பித்தோம் ஏதோ சங்கடம் என்றால் பேசிய விடயங்கள் விடயங்களில் எந்த துறையில் ஈடுபட்டாலும் இந்த துறையிலே நான் அல்லாவும் எப்படி சந்தோஷப்படுத்துவது என்னுடைய மௌத்தை எப்படி அழகாக்குவது என்னுடைய கதிரை எப்படி சொருக்க பூங்காவாக மாற்றுவது எப்படி வளர்க்கத்திலே ஏட்டை பெறுவது எப்படி அரசு கீழே எப்படி கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் போவது என்பதற்கு துனியாவை பெருமைக்கும் ஆடம்பரத்துக்கும் போட்டிக்கும் பொறாமைக்கும் இலக்கான ஒரு உரித்தான ஒன்றாக மாற்றக்கூடாது துனியாவை ஒரு அன்றாட சேவைகள் நிறைவேற்றுகின்ற அந்த பாணியை பாவித்துவிட்டு அதிலே முதலீடு செய்து மறுமையிலே மாதம் அயாச்சி யாழைத்தனி கட்டம் அயாச்சி என்னுடைய வாழ்க்கைக்கு முதலீடு செய்து முற்படுத்தி அனுப்பியிருக்கலாமே என்ற அந்த ஆதங்கம் அங்கு வராமல் முட்கூட்டி அனுப்பி அந்த துணியாவை சேவைக்கு பயன்படுத்தி மறுமைக்கு முதலீடு செய்கின்ற பாக்கியத்தை அல்லா நன்மையுடன் தருவானாக பாவங்களை மனு தருவதையாக நடைபெற்றோடைய பாவங்களை மனு தருவதையாக மணி மக்களுடைய பாவங்களை மனு தருவதையாக சமூக சகளுடைய பாவங்களை மனு செல்வதையாக பூரா முஸ்லீம்கள் மூமி அனைவருடைய பாவங்களை யா ல்லா ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளைத் தருவாயாக உன்னுடைய நியமத்துகளை வளங்களை உனக்கு பொருத்தமாக பயன்படுத்த கிருவி செய்வாயாக துனியாவிலே போட்டு பொறாமைகளை விட்டு பாதுகாப்பாயாக ஆடம்பரத்தை விட்டும் பாதுகாப்பாயாக கருமையை விட்டும் பாதுகாப்பாயாக அகங்காரத்தை விட்டும் பாதுகாப்பாயாக துனியாவின் மூலம் உன்னுடைய திருத்தி அடைய கிருவி செய்வாயாக பொருளாதார உரிமைகளை கடமையை நிறைவேற்ற கருது செய்வாயாக அந்த பணத்தை வைத்து பொருளாதார வசதிகளை வைத்து நம்முடைய மறுமை வாழ்க்கையை அலங்கரிக்க கிழமை செய்வாயாக மறுமைக்காக முதலீடு செய்ய கருவை செய்வாயாக அந்த கபருக்கு போகும் பொழுது அந்த பொருளாதாரத்தின் மூலம் உடைய திருத்தி அடைந்து கபரை ஒளிமயமாக ஆற்றியவர்கள் அண்மையாக்குவாயாக பல கரத்தில் ஏடுகளை பெறக்கூடியவர்களாக்குவாயாக கேள்வி கணக்கே என்று சொருக்கக்கூடிய பாக்கிய தருவாயாக இமாடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசைவாக்குவாயாக